பதினோக்கம் அதுவைத்திரிவிமோஷு உசனோபதிவாசு நோித்த அைத்தரோே துயா ம்ருத கௌடபாச்சாரியார் ஜீவ பிரம்ம அபேதத்தை நன்கு யுக்தி சாஸ்திர பிரமாணங்களால சித்தாந்தம் செய்த பிறகு பூர்வாக வேதத்தினுடைய பூர்வபாகத்தினுடைய தாற்பயம் அதிகாரிகளை உத்தேசித்தது அதிகாரிகளிடத்தில் கருணை இருக்கிறதுனால சாஸ்திரம் முதல்ல துவைத்த திருஷ்டியில உபாசனைகள் எல்லாம் கர்மா உபாசனைகள் எல்லாம் இருக்கிறது ததர்த்தம் அணுகம்பையா அந்த மாதிரி ஹீன மத்தியம உத்கிருஷ்ட திருஷ்டியர்த்தம் அணுகம்பையா ஸ்ருத்தியா உபாசனா இயம் உபாசனா உபதிஷ்டா இன்னொரு கருத்து சொல்லாரு அப்பனா துவைத்திகள்னா ரொம்ப அழுத்தமா ஜீவ பரபேதம் தான் சத்தியம் சொல்லுகிறார்களே அப்படின்னா அவர்கள் சத்தியம் சொல்றது வாஸ்தவம் கிடையாது அது மித்யா அவர்கள் ஜீவ பரபேதத்தை சொல்லுகிற தரிசனம் சமயக் தரிசனம் இல்லை அது மித்யா தரிசனம் அது மட்டுமல்ல துவைதிகள் துவைத்திகளுக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் இருக்கு அந்த துவைத்திகளுக்குள்ள நமக்கு துவைத்திகளுக்குள்ள பிரிவு இருக்கலாம் அத்வைதிகளாகிய நாம் துவைத்திகளோடு வேறுபடுவதில்லை விரோதப்படுவதில்லை நம்ம கை கால கிட்டே நமக்கு விரோதம் வருமா நம்ம கையை கால கிட்டே நமக்கு விரோதம் வரும் யாரு அத்வைத்தவரூபமான நான் தானே துவைத்தியா இருக்கேன் அப்படி சொல்றார் வருவோம் அவங்களோட வைதிகம் இல்லை தர்க்கம் புராணம் முழுவதும் வேதம் பொது ஆகமம் சிறப்பு ஆகமத்துக்கு தான் முக்கியம் தாத்யத்தை கொடுப்பார் ஆனா வைதிகை என்றும் சொல்லுவார்கள் வைதிக சைவம் தாய்மானவரே சொல்றார் ராஜாங்கத்தில் அமர்ந்தது வைதிகைவன்றோ அப்படின்பர் வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் அல்ல வேதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் வேதம் பொது சாமான்ய கிரந்தம் ஆகமந்தான் விசேஷ கிரந்தம் அதே மாதிரி விசிஷ்டா தேஷ்ணு புராணாதிகளுக்கு தான் பரம தாத்பரியம் வேதம் அவர்களுக்கும் சாமானியந்தான் பாஞ்சராத்திர வைகானச ஆகமங்கள் தான் அவளுக்கு அவர்களுக்கு முக்கிய கிரந்தம் ஆ வேதம் வந்து சாமான்ய கிரந்தம் அவர்களுக்கு பாஞ்சராத்திர வைகானசம் எல்லாம் விசேஷ கிரந்தம் ஆ விசேஷ கிரந்தத்தில் தான் தாத்பரியம் அவர்களுக்கு விசேஷ கிரந்தத்துக்கு தகுந்த மாதிரி வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை ஏற்றுக்கொள்வார்கள் ஆகவே அவர்கள் இது அதனால தான் சங்கராச்சர் ஒரு வார்த்தை போடுறாரு கபில காணாதையா இருந்தார் ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப ஞானம் வச்சுக்கணும் ஆதிசங்கரின் காலத்தில் ராமானுஜரோ மத்வரோ கிடையாது ஆனால் அவர் காலத்திலேயும் கைத்திகள் நிறைய இருந்திருக்கார் கவுடபாதரே எழுதணும்னா கவுடபாதருடைய சிஷ்யர் கோவிந்த பகவத் பாதர் அவருடைய சிஷியர் சங்கராச்சாரியர் அப்படி இருக்கிற போது கௌடபாதாச்சாரியார் காலத்திலேயே அவர் எழுதியிருக்கார் அந்த டெக்ஸ்டை ஸ்வசித்தாந்தை நிச்சிதா திருடம் அவர்கள் அதில் உறுதியாக இருக்கிறார்கள் தங்களுடைய தவறான சித்தாந்தத்தில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அதனால சம்சாரம் நீங்குகிறதுனா நீங்கட்டும் நமக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் இல்லை எந்த ஒரு அத்தகைக்கான எனக்கு சம்சாரத்தை நீக்கலன்னு சொன்னா அந்த ஞானத்தை வச்சு நான் என்ன பண்றது ஒன்னு எனக்குழந்தலே அர்த்தமா சித்தாந்தார் இதுதான் இவர் சொல்ற கவுடபாதாச்சாரியர் பரஸ்பரம் விருத்தியந்தே தைஹி அயம் நிருத்திய விரோதிபிஹி ஒருவருக்கொருவர் சண்டையை பார்த்ததே இல்லை இவன் திருக்கிற தெருவில் சாணியை ஊத்து கரைச்சு ஊத்துவான் இப்படி எல்லாம் சுவாமி வந்தா கதை சாதிப்பான் அப்படியெல்லாம் விரோதம் பாராட்டுவார் நிறைய பார்க்கலாம் ஆஹ் அந்நிய பருவம் ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சும் ராகத்வேஷம் போலயே இதுக்குள்ள நுழைஞ்சும் இது என்னத்துக்குன்னா நம்ம வந்து ராகத்வேஷத்தை நீக்கிக்கிறதுக்காக நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக இந்த கா இதுக்குள்ள நாம் நுழைறோம் அதுக்குள்ள சந்தை இஸ்லாமியன்னு சொன்னா இதுல ஷியா சன்னி இதுல ப்ராட்டஸ்டன்ட் கேத்தலிக் பெருசா ஆனா அதுக்குள்ள இன்னும் நிறைய அவாந்திர பேதங்கள் இருக்கு ஆனால் நம்ம என்ன சொல்றோம்னா ஆயிரத்தி எட்டு பேதம் இருந்துட்டு போட்டோம் பேதத்தை பத்தி நமக்கு ஒண்ணும் மறுக்கல அந்த பேதம் யாரு நான் தானே எப்படி அந்த ஒருத்தன ஒருத்தனை அடிச்சுக்கிறது யாரு அத்வைத பிரம்மன் தான் தன் துவைத ஆத்மாவாக அனாத்மாவா அனாத்மாவை சத்தியம் நினைச்சு கொண்டு செண்டை போட்டு இருக்கு நான் தான் பாது வடகளை யாரு நான் தான் செங்கலை யாரு நான் தான் கருப்பு போட்டு யாரு கோடு பரிசா போட்டு காப்பாளிக்கலையை போட்டு சுடுகாட்டு சாப்பிட பூசிட்டு எலும்பு மாலை நேரில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி குரூப்பை பக்கத்திலே உட்கார முடியாது ஒரு தடவை போட்டுல நாங்கள சேர்ந்து போக முடியாயிடுச்சு கங்கையில் இக்கறையிலேருந்து அக்கறைக்கு போகிறத இந்த ரிஷிகேஷன்லேருந்து வரத இந்த காப்பாளிகா குரூப் வந்துடுச்சு கருப்பு துணியை போட்டு நானும் பெருமாள் தான் சுவாமி உட்கார்ந்து பார்த்தா பார்க்கறான் அவனுக்கு என்னென்னா இந்த அத்யதிகள் சுவாமிகள் கிடைச்சா பதில் காப்பாளிகள் நல்லா சுவாமியா இருக்காருன்னு தெரிஞ்சதுன்னு வச்சு கூட கடத்திலே போயிடுவோம் ராத்திரி ஒரு போய் காளிகா தேவிக்கு பலி கொடுத்துடுவான் எல்லாம் அந்த குரூப்லாம் இன்னும் இருக்கு ஏதோ போயிடுத்துன்னு நினைக்கக்கூடாது சங்கராச்சாரியர் கேரக்டர் கதையில் வருது அவர் ஒரு காபா நீங்கள் கேட்குறது தாரமாக அவர் அப்புறம் வந்து இவர் பத்மபாதாச்சாரியர் அது இது படிக்கிறோம் நாம வேறானவர்கள்யா இருக்குதான் வேறையாச்சம் கதம் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கலாம் அன்பு நாள் வேணா சொல்லிக்கலாம் நீ நானும் ஒன்னும் சத்தியமா நீ நானும் ஒண்ணுன்னு சொல்றம நம்ம பழக்கத்துல தாயும் பிள்ளையும் ஒன்னானாலும் வாயும் வயிறும் வேறன்னு ஒரு பழமொழியே இருக்கேன் வாயும் வயிறும் வேற அதனால நீங்க நானும் ஒன்னு பாவனை இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிற ஒண்ணுதான்ப்பா உண்மை சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம ஆத்ம ஏகத்துவ தரிசன பக்ஷான விருத்தது பாதாதி எக்ாந்த நாம் அவர்களோடு வேறுபடுவதில்லை அது மாற்றம் இல்லை அநஸ்பேஷா அந்த அபிமானே இல்லை அந்நாத் ஆத்மேகி சமயம் இத்திப்பிராய ஆகவே தரிசனம் மிச்சா தரிசனம் அத்வைத்த தரிசனம் சமய்தரிசனம் என்பது பதினேழாம் ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் பதினெட்டாம் ஸ்லோகத்தில் மேலும் எதனால நாம விரோதப்படுறது இல்லைங்கிறத தெளிவுபடுத்துற அத்வைதம்தான் பரமார்த்தம் தத்யத்தை முழுவதும் காரணம் வியாபித்திருக்கிறது உபயதத் எல்லாமே பரமார்த்தமும் அவர்களுக்கு பாரமார்த்திகம் வியாபகாரி எப்படி சொல்றோம் அவர்களுக்கு பாரமார்த்திகம் சரி வியாபகம் பரமார்த்தம் அதனால தான் அவர்களுடைய சத்தியம் என்கிறார்கள் இருக்கிற அனுபவம் பரமார்த்தம் பரமார்த்த அவஸ்தாஸ்தா நமக்கு என்ன பிராதிபாசிக் சத்தியாவஸ்தா அப்புறம் ஜாக்கிரத அவஸ்தா நமக்கு வியாபகாரிக சத்தியாவஸ்தா சுசுக்தி அவஸ்தா நமக்கு எனது அதுவும் பாரமார்த்திகம் இல்லை அது வியாபாரிக்க சத்தியாவஸ்தா போட்டாலும் தப்பு இல்லை சத்தியாவஸ்தான் என்ன சொல்லுவோம் காமன் தானே காமன் அதே மாதிரி ஜாகிரத அவஸ்தையும் காமன் வியாபகமா நமக்கு காமனா இருக்கு ரெண்டும் காமன் ஆனா எல்லாருக்கும் காமனா அனுபவம் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு இருக்கிற இன்னொருத்தருக்கு கிடையாது அன் காமன் காமனா இருக்கு எல்லாருக்கும் காமனா இல்லை என்ன சொல்றது எல்லாமே துவைத்தந்தான் தேன அயம் நே நமக்கு வந்து என்ன உபயா அத்வை உபயா ம் உபயா என்னர்த்தம் நமக்கு அத்வை அத்வை சொன்னேன் மாறிட்டு இதை சொல்லிகிட்டே இருக்குமா இதாகிட்டு ஆக வியாவகாரிகத்திலே நமக்கு அத்வைதான தான் இது பண்ணுறோம் நம்ம உபதேசத்துக்காக சொல்றோம் அத்வை பரமார்த்தோஹி த்தம் தத் கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு போதும் அத்வைத்தம் தான் நமக்கு சத்தியம் அப்புறம் என்னன்னா உபயதா பாரமார்த்திக திருஷ்டியா அப்படி அத்வைத்தம் ஏவகாரிக திருஷ்டிலையும் நம்ம என்ன பண்றோம் பாரமார்த்திகத்தை தான் பாக்குறோம் வியாபகாரிகம் பாரமார்த்திகம் ரெண்டும் நமக்கு வந்து சத்தியமான வியாபகாரிகளை இருக்கிறதுனால நம்ம வந்து பிரிச்சு பேசுறோம் நமக்கு பாரமார்த்திக சப்தமும் அவசியம் இல்லை நம்ம வந்து துவைத்த அக்சப்ட் பண்ணிட்டு பேசுறதுனால பாரமார்த்திக சப்தத்தை உபயோகப்படுத்துறோம் பாரமார்த்தல பாக்கணும்னு வியாபாரிகாரமார்த்திகாரிகிட்டு இருக்கோம் புரிஞ்சு அப்புறம் புரிஞ்சாச்சு அவசியம் அவர்களுக்கு எப்பவுமே துவைத்தான் பாரமார்த்திகம் இறைவனோடு ஒன்றுபட்ட நிலையிலும் இறைவனோடு இறைவனை பிரிந்திருக்கும் நிலையிலும் வெய்தவே சரீரத்தால் பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாலும் சரி அதுதான் அந்த உதாரணம் சொன்னேன் இந்த தங்கத்தை கொட்டி எடுக்கிறதுக்கு மெழுகு வச்சுக்கிறாங்க வேலை செய்கிற போது அ நகையெல்லாம் செய்கிற போது அங்கங்கே தூள் துளா போகிறது அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வேண்டி அதை மெழுக்கை வச்சு உருட்டி உருட்டி எடுக்கிறான் அப்போ எல்லாத்துலேயும் தூள் துளா இருக்குது இல்லையா அது மாதிரி நாம் பரமாத்மாவுக்கு இருக்கமா உருட்டி விட்டுருங்க அதனால வந்து அப்ப விட்டின்னு இருக்கோம் அது மாதிரி நாம் அப்படி இருக்கோம்ப்பா ஆனாலும் தனி துகள்கள் தான் அதெல்லாம் கெட்டியாயிடுமேலாம் பேசக்கூடாது அவர் என்ன சொல்லுவார்னா துவைதத்தில் இப்படிலாம் இந்த வர்க்கம் வந்து எப்படிலாம் குதர்க்கமாக மாறுங்கிறதுக்கு நிறைய இருக்கு நம்ம என்ன சொல்கிறோம் ஜலமும் ஜலமும் சேர்ந்துவிட்டா ஒன்று தானேப்பா அப்படின்னு சொன்னேன் ஜலம் கூடித்தேன்னா என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது ஒரு ஜலமும் இந்த ஜலத்தையும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் விட்டால் ஒரு பத்து டம்ளில் தண்ணி இருக்குது ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி இருக்குது தண்ணி வெறும் பாத்திரம் இருக்குது எல்லா தண்ணியும் அதில் ஊற்றிவிட்டால் ஒன்று தானே அப்படின்னு சொன்னால் அது எப்படி தனித்தனியாக தான் இருந்தது அதில் தண்ணி கூலி எடுத்து அங்கே ஏற்கனவே தண்ணி இருந்துன்னு பரமாத்மா தண்ணி அதை வச்சுக்கோம் அது இருக்குதுன்னா அந்த தண்ணியில் எல்லா தூய் ஜீவத்தண்ணியெல்லாம் தூக்கி ஊற்றிவிட்டா எல்லா தண்ணியும் ஒன்று தானே தண்ணி அதிகமானதை கவனிக்கலையானே அப்படின்னு நான் உங்களை இதுக்கு பேர் தான் குதர்க்கம்னு பேர் நம்ம ஒண்ணுங்கிறத்துல நம்ம கவனமாக இருக்கும் ஒன்னுங்கிறதுக்கு உபயோகப்படுத்துறோம் என்னது இதுக்கு என்ன தெரிய முடியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஒன்று ஒன்றுன்னு சொன்னாலும் வேற வேறதான் அப்படின்னு சொன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வேற வேறேன்னு சொல்ற போதே பலமா இருக்கு பலமாயிடு அது மாத்திரம் இல்ல நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் ஆகையினால இந்த துவைத்தம் சங்கராச்சாரிய சொல்றது என்னன்னு பா அத்தம் பரமார்த்தோஹி யஸ்மா துவைத்தம் நானாத்வம் தசிய அத்வைத்தேதா தத் பேதா தசிய காரியம் இத்தியா அத்வைத காரியம் இத்தர்த்த ஏகமேவா திவிதீயம் உபனிஷத்து சொல்றது ஏகமேவா அத்விங்கிறது அதுல இருந்து படைப்பு உண்டாயிடுச்சு சொல்றது அதுக்கப்புறம் என்ன சொல்றது தத் சத்யம் ச ஆத்மா தத்துவசிஸ்வேதோ கேதோ ஐ தர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்துவமசிஸ்வேதேதோ இதெல்லாம் அதுவே நீ அதுவே உண்மை மெய்ப்பொருள் அதுவே நீ வார்த்தைலாம் ரொம்ப முக்கியம் ஏக்கமே அத்விதீயம் பிரம்ம ஆத்மேதம் அக்கிரே ஆசி அதுக்கப்புறம் வந்து சிருஷ்டியாச்சு போச்சு கதையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் என்னன்னா ஐகதாத்ம சர்வம் இந்த இவை அனைத்தும் அந்த ஆத்மாவே தத் சத்தியம் அதுவே மெய்ப்பொருள் ச ஆத்மா அதுவே ஆத்மா தத் தொமசி அதுவே நீ இப்படி ஒன்பது தடவை சொல்றேதே அப்பா நம்ம இந்த ஏகத்துவத்தை புரிஞ்சுக்கணும் இன்னும் நல்ல சிம்பிள் உதாரணம் சொல்றாரு சாஸ்திர பிரமாணத்தின்படி பார்த்தாலும் அத்வைதம் பரமார்த்தம் அதுக்கு பிரமாணம் இருக்கு சாஸ்திர பிரமாணம் இன்னொரு பிரமாணம் என்னன்னா நீ கண்ணை மூடினா அத்வைத்தம் கண்ண தரந்தாத் தான் சொல்ற கண்ணை மூடினா அத்வைத்தம் கண்ணை கண்ணை தரந்தா தானே உங்களுக்கு தெரியுது உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளே தெரியுது அது வேற விஷயம் உதாரணத்துக்கு சொல்றேன் உன்னுடைய சமாதீல சுட சமாதீல துவைத்தம் இல்ல மயக்கத்துல துவைத்தம் இல்ல சுசுப்தீல துவைத்தம் இல்ல எது சத்தியத்துக்கு லட்சணம் என்ன மறந்து போய்டுமே சத்தியத்துக்கு லட்சணம் சொல்லிருக்கோம் சத்தியத்துக்கு லட்சணம் காலத்திலேயே கிஷ்டி சத்து மூணு காலத்திலயும் எது இருக்குமோ அது பேர் சத்தியம் எது ஞான அபாத்தியம் சத்தியம் எதை அறிவால அழிக்க முடியாதோ அதுக்கு பேர் சத்தியம்னு பேரு எது மூணு காலத்திலயும் இருக்குமோ அதுக்கு பேர் சத்தியம்னு பேரு இங்க ஆத்மா இது மூணு காலத்திலயும் துவைத்தம் இருக்கா சுசுக்தி காலத்துல துவைத்தம் இல்லையேப்பா அவள் என்ன சொல்லுவான் தெரியுமா உனக்கு இல்லை மற்றவனுக்கு இருக்கேன்பா இதே தான் குதர்க்கம்னு இல்லை நமக்கு மோக்ஷத்துக்காக தான்ப்பா படிச்சுட்டு இருக்கோம் இப்போ எனக்கு மோக்த்துக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன் நான் நிம்மதி அடையணும்னா வந்து எனக்கு நான் முடிச்சா எனக்கு துவைத்தம் நான் தூங்கினா எனக்கு துவைத்தம் இல்லை அப்போ எது சத்தியம் துவைத்தம் இல்லைங்கிறது சத்தியமா துவைத்தம்ங்கிறது சத்தியமா ஸ்ருதியோட தாத்யம் என்ன அனுபவம் என்ன என்ன சொல்றது வேற மூணு காலத்திலேயே இருக்கா தைத்தம் மூணு காலத்திலேயே இருக்கும் இல்ல ஆனா இந்த இப்ப நம்ம ஜாக்கிரத அவஸ்து காரணம் இருக்கோ இருக்கு மறந்துடா கடைசியில ஜாகிரத அவஸ்தையில் காரணம் இருக்கு சூக்மரீரம் இருக்கு ஸ்தூல சரீரம் இருக்குனாவஸ்தையில் ஸ்தூல சரீரம் சம்பந்த காரண அபிமானி பிராக்யம் சொல்ற போது என்ன காரண பிரதிபிம்பியம் பிம்ப சைதன்யம் பிர அப்புறம் சூக்மசரீர பிரதிபிம்பை பிரதிபிம்பம் எல்லாம் சேர்க்கிற போது விஷ பிரியால வந்துடுறது ஆனா மூணுலையும் நான் வந்து நான்கு அனுவர்த்திச்சிருக்கு இல்லையா நான் வந்து அவஸ்தா பேதத்தில் இல்லை அவஸ்தா பேதங்கள் என்ன சார்ந்து நடந்துருக்கு அதனால இதை சொல்ற சமஸ்வச்சித்தன அபாவே சமாதோ சமாதியில சித்தத்தோட ஸ்பந்தனம் சமாதி ஜாகிரத அவஸ்தான் நாம புரிஞ்சுக்கணும் இதுல இன்னொரு விசேஷம் என்ன சொன்னோம் நமக்கு ஒரு படின்னு சொன்ன ஜீவாத்ம பரமாத்ம பேதமான துவைத்தம் ரொம்ப முக்கியம் இதுதான் ஜீவாத்ம பரமாத்மமான பேதமானது நமக்கு ஒரு ஸ்டெப்ல மனசு ஏகாகிரம் ஆகாதவனுக்கு அத்வைதில் மனசு எங்க ஏகாகிரமாக போறது ஆயினும் அதை ஒத்துக்கிறோம் ஒருமுகப்படுறது நம்ம இப்ப தட்சிணாமூர்த்தி நினைச்சா அப்படியே பார்த்துங்க நான் மனசுக்குள்ள மனசுக்குள்ள ஏகாதிரம் இருக்கணும் கிச்சனுக்கு போயிடுதுன்னு வச்சுக்கோ என்ன பண்றது கோயில்ல உட்கார்ந்துருந்தேன் ஆனா பசிக்க ஆரம்பிச்ச உடனே நேரம் என்ன பண்ணிருக்கான சந்தேகமா இருக்கு போகாது சும்மா ஏதாவது விர்த்தி மாறுறதுன்னு சொல்றதுக்க பேரு எங்க வேணாலும் போகலாம் திடீர்னு போன இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் ஆறு நாள் இருக்கு அப்படி கூட தோணலாம் இன்னும் ஆறு நாள் தான் இருக்கு அப்படின்னு தோணலாம் அவங்க நமக்கு அபாவது இரண்டிலும் தைத்தமேவ் கொஞ்சம் போனால் என்ன என்ன இப்படி சரியாக விசாரம் பண்ணாதனால தைத்திருஷ்டி அஸ்மாக்கம் அதுவைதி அபிராந்தான அப்பாந்தாஹேத்துனா அஸ்ம்தை நம்முடைய பட்சம் விரோதப்படுறதில்லை இந்திரோ மாயாவிப்பு ஸ்தி இன்னொரு உதாரணம் சொல்றாச்சர் ரொம்ப ஒரு அதிசயமான உதாரணமா இருக்கு அதாவது ஒருத்தன் மதம் பிடிச்ச யானை நேரம் உட்கார்ந்துருக்கான கஜா மத்த கஜா ஆரூடாக உட்கார்ந்துருக்கான் அவன் கீழே ஒருத்தன் அவன் பூமியில இருக்கான் அவன்கிட்ட போய் என்ன போய் யானைகிட்ட கூட்டிட்டு போனான்னு அவனே மதம் பிடிச்ச யானை அந்த மதம் பிடிச்சிருக்க பைத்தியம் பைத்தியம் அவன் என்ன சொல்றான் கீழர்கள் என்ன யானை கிட்ட குடிநீர் அப்படி இருக்கு துவைத்திகள் பேசுறது அப்படிங்கற அப்புறம் வந்து கூட்டிட்டு போறது என்ன வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னான்னு வச்சு உங்களது அவன் தான் இருக்கான் இன்னும் நிறைய சொல்லலாம் அவள் அதாவது அவருடைய குருமார்கள் அவங்க சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறார் அந்த சாஸ்திரம் அதுவே பைத்தியம் பிடிச்சிருக்கு அதுக்கே யானுக்கே பைத்தியம் பிடிச்சிருக்கு அந்த பைத்தியத்து மேலே இன்னொரு பைத்தியம் உட்காந்துருக்கு இவன் பூமியில் இருக்கவன்ட்ட பேசினா அவன் எதாவது செய்வான் அவனுக்கு ஒரு காரியம் செய்ய மாட்டேன் அதனால் நமக்கு ஒன்று பாட்டி என்ன சொல்லிட்டு போட்டோம் நமக்கு ஒன்று அவர்கள்ட்ட ஒருத்தர் சொல் என்ன நீங்கள் விழுந்து பாவம் சிரமப்பட்டுன்னு இவ்வளோ எல்லாம் கௌட பார்த்துக்காரி சொல்லிடுவேன் எனக்கு ஐ ஆம் ஸோ கம்ஃபர்டபுள் இன் துவைதம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா தீர்காஷ்மான் பதா யார் வேண்டாம்னு சொன்ன ஆனந்தமாக இரு நானே உங்கள்கூட சேர்ந்து யாத்திரைக்கு வரேன் என்ன நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் கோ போவோம் அது ஒன்றும் தப்பு இல்லை எனக்கு கூட கஷ்டம் நீ நானும் ஒன்று எனக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் நான் உன் கூடவே இருப்பேன் நான் அத்வைதி ஆனால் நீ என் கூடவே இருப்பேன் ஆனால் நீ அத்வைதி ஆக முடியும் பாரு உன்னோட நிலைமை நான் தைதத்தில் உங்ககூடவே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் உங்கள்கூடவே சேர்ந்து சாப்பிடுவேன் போவேன் வருவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் வந்து நான் நான் அத்வைதம் தான் சத்தியம்ங்கிற எண்ணத்தில் உறுதியாக நான் இருப்பேன் விவகாரம்லாம் எனக்கும் துவைதம் தானே அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் கஷ்டம் உனக்கும் எல்லாமே தைதமயமா இருக்கு ஆகையெல்லாம் உங்க கூட எனக்கு விவகாரம் இருக்கிறது ஒரு கஷ்டம் கிடையாது நீயும் தார்மிகன் நானும் தார்மிகன் வருங்க எல்லா விஷயம் நீயும் தார்மிகன் நானும் தார்மிகன் தத்துவம் வரும்போது மாத்திரம் உனக்கு லூஸ் ஆகிடுது ஆகினால விலாசதின்னு வர்றபோது உனக்கு தலை சுத்துறது எனக்கு வந்து அது தெளிவாக இருக்குது ஆகியனாலும் எனக்கு அகம் முக்தஹா அத்வைத ஜானேன்னு அகம் முக்தஹா வந்து முடியாது கஷ்டம் அது நான் கூடவே இருக்கேன் என் கூடவே இருந்தால் என்ன ப்ராப்ளம்னா அவனை பார்த்தே அவனை பார்த்தே அதையாக சொல்லிகிட்டே இருப்பீங்க கூட நான் என்ன சொல்லி அவனும் நான் தான் மேன் அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்படி இப்போ ஒன்றும் இல்லை பெஜா சுவாமின்னு பார்த்தேன் இங்கே வந்து இப்போ மதுரையில் மீட்டிங்கில் பார்த்தேன் அவர் ஸ்ட்ராங் தைத்த மட்டம் ரொம்ப அன்பு ரொம்ப அன்பு எங்கள் நானும் நானும் அவர் சேர்ந்து தான் உட்கார்ந்துடணும் பேசினோம் அவர்கிட்ட சமஸ்கிருத்துலேயும் பேசினேன் ரொம்ப அன்பாக பேசினார் அவர் தான் அவர் தான் இந்த கிராம சேத்துவ காப்பாற்றணுங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப அழகாக பேசினார் அப்புறம் எங்கிட்ட வந்து நான் அவரை ஒன்றுமே கேட்கல அவராக விரும்பி சுவாமிஜி நான் அவங்க ஆசிரமத்துக்கு வரணுமே அப்படின்னாரு அவங்க சுவாமிஜி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசினேன்னு வச்சோங்க அதெல்லாம் அவருக்கு என்னென்னா அவங்களுக்கு ஏதோ துவைத்த வேஷத்தில் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு அத்வயத்தை பேசி பேசி நல்லா புரிஞ்சிருக்கும் ஒண்ணு நம்ம தர்மம் ஒண்ணு இதெல்லாம் இருந்தோம் அவன் வந்து அங்கே எல்லாம் கிராஸாக போட்டு போயிடுவோம் என்ன இது நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு வைதிக மதம் வந்து அவங்களுக்கெல்லாம் கிடையாது போய்ட்டு போட்டோம் நம்ம இதை சரி பண்ணுவோம் அதனால்தான் சேர முடியாது நமக்குள்ளே அந்த வேதம் சேர்த்து வச்சு நாலு வேதங்களும் எல்லாருக்கும் ஒன்றா இருக்கிறதுனால அவங்க வை இருக்கட்டும் வைஷ்ணவமாக இருக்கட்டும் எல்லாேருக்கும் வந்து வேதம் சாமானிய கிரந்தம்னு ஒத்துருட்டாங்க சாான்யம் என்றைக்கும் வியாபிக்குமா வியாபிக்காத வச்சுப்போம் சாா்யம் வியாபிக்கமாக வியாபிக்காத இப்போ சாமானியம் காப்பாற்றுறதா விசேஷம் காப்பாற்றுறதா அதுதான் பேசாமல் சாமானியத்தை பிடிச்சிட்டு இப்போ விசேஷத்தை விடுவோம்னு சொன்னாங்க புத்தர் மாதிரியே திரும்புவோம் அது இன்னொரு கதை அது ஆரம்பித்தா சரி வேறு பக்கம் போயிடுது புத்தர் அப்படி தான் ஆரம்பித்தார் இந்த பாரு இந்த விசேஷ தர்மத்தை கடைப்பிடித்தா நமக்குள்ளே ஒரே குழப்பம் வருது ஆகையினால் நம்ம எல்லோரும் சாமானிய தர்மத்தை கடைபிடிப்போம் இந்த பிராமண தர்மம் ஷத்ரிய தர்மம் ஐஸ்ய தர்மம் சூந்தர தர்மம் எல்லாம் விசேஷ தர்மங்கள் சாான்ய தர்மத்தில் என்ன எல்லோரும் அன்பாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் சத்தியமாக இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் அதனால தான் எல்லோருக்கும் சாமான்ய தர்மம் தான் பிடிக்கிறது விசேஷ தர்மத்தில் விசேஷ தர்மத்தை கடைப்பிடித்தா பேதவர்கள் ஆனால் விசேஷ தர்மத்தை கடைப்பிடிச்சு அத்வைதத்தை பற்றி பேசுகிறாசங்கராஜர் புத்தர் வந்து சாமானிய தர்மம் ஒன்றே போரும்னார் சாமானிய தர்மமும் தத்துவஜானமும் போரும் தத்துவஜானம் விசேஷம் வேறே அதில் அதில் நிறைய எண்ணெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் எல்லாம் ஆரம்பிக்க போறது அலாத சாந்தி பிரகடனம் முழுக்கதான் வேலையே இப்படிதான் இருக்கும் ஞாபகம் அப்புறம் கடைசியில அத்வைதம் தான் இருப்பார் சொல்லிட்டு அத்வைதம் அவர் ஒருத்தர் தான் இருக்க அவராக போய் குலம்பிட்டு வந்து சாமான்ய தர்மம் தத்துவம் போருட்டார் புத்தர் சங்கராச்சாரியர் என்ன பண்ணாருன்னா விசேஷ தர்மத்தை விடணும்னு அவசியம் இல்லை விசேஷ தர்மமும் சாமானிய தர்மமும் விசேஷ தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு இடையில நம்ம அத்வைதிகளா இருக்க முடியும் அப்படி சொன்னார் அதெல்லாம் நமக்கு வேஷம் தானே சாமானிய தர்மம்ங்கிறது ஒரு ரோல் விசேஷ தர்மங்கிறது இன்னொரு ரோல் அதுக்கு மேலே இன்னொரு விசேஷ தர்மம் வேணாலும் வரட்டும் எத்தனை விசேஷ தர்ம ரோல் வேணாலும் வரட்டும் அப்புறம் பிராமண தர்மம்னு ஒரு தர்ம ரோல் அப்புறம் வந்து பிதா மாதா அப்புறம் புத்திரஹா பிராத்தா அதெல்லாம் தர்மம் தானே எந்தெந்த ரோல் இருக்கு அது வேறு தர்மங்கள்லாம் இருக்கு அதனால விசேஷ தர்மம் வேண்டான்னு சொன்னாலும் புத்தரால் புத்த மதம் பின்னால வர வர விசேஷ தர்மத்தை நிறைய எடுக்க ஆரம்பிச்சு அது வந்து இதெல்லாம் சொன்னாங்க ஒழுக்கமாக இருக்கணும் நேர்மையா இருக்கணும் இதெல்லாம் நம்ம சொல்றோமே பொதுவான எல்லாருக்கும் இருக்க வேண்டிய குணங்கள் அது சாமானிய குணங்கள்னு பேர் தர்மங்கள் நிர்வாகம் தகராறு ஆரம்பிச்சு அது ஒரு சிக்கல் வேறது ஜென்மனா ஜாதினால என்ன சொல்லுது எப்பவும் குழப்பம் தெளிவாக அடிக்கடி அதாவது அது விவேகானந்தர் சொல்ல மாதிரி கடை மட்டத்தில் இருக்கிறவனுக்கும் வராத வரைக்கும் அவன் வந்து அதை மாட்டான் தனக்கு வந்து தன்னை தன்னை வேற்றுமைப்படுத்தி காட்டுறான்னு சொன்னால் அவனை ஒத்துப்பான அதை அவனால் ஜீர்ணிக்க முடியாது ஆகையினால் அவன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு வந்து அந்த அந்த பேத புத்தியில் வந்து அந்த விஷயத்தில் தர்ம விஷயத்தில் அந்த விசேஷ தர்ம விஷயத்தில் இருக்கிற பேதம் அவனால் முடியாது அந்த இந்த விஷயம் புரிஞ்சிக்காதனால எப்போது வந்துட்டே இருக்கும் இது அடிக்கடி எல்லாரும் சொல்லி எல்லாரும் அவங்க அவங்க கடமையை செய்வோம் அதே சமயம் நம்ம யாரும் வேற்றுமை கிடையாது நம்ம எல்லாரும் ஒற்றுமையா ஒன் ஒன்றானவர்கள் தான் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி வேணும் எவ்வளோ பக்குவம் வேண்டியிருக்கும் மாயா காரி ஆக அப்புறம் சொல்ற சொல்ற ததா பரமார்த்ததா பிரம்மவித ஆத்மை தைத்தினா ரொம்ப அழகான வார்த்தை பிரம்ம பிரம்மத்தை அறிந்தவனுடைய ஆத்மா ஏவ பிரம்மவித் துவைதிகளுடைய ஆத்மாவாக அல்லவா பிரம்ம விஜி இருக்கிறான் தைத்தினாம் ஆத்ம ததா பரமார்த்ததா பிரம்மவித ஆத்ம துவைத்தினா ஹேனாயம் ஹேதுனா அஸ்மத் பக்ஷ ந விருத்தே நமக்கு அவர்கள் பேரில் யாதொரு வருத்தமும் இல்லை விரோதமும் இல்லை அதுதான் திரும்ப திரும்ப சொல்றோம் அத்வைதிகள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வார்கள் அதை ஒரு படியாக கருதுவதால் அத்வைதி என்கின்ற அபிமானம் இல்லாததால் விவகாரம் முழுவதும் துவைத்திலேயே இருப்பதால் விவகாரம் பண்றது கஷ்டமே இல்லை கஷ்டமே இல்லை ஆனா அத்வைதானோட துவைதம் ராமகிருஷ்ணர் சொல்றாரு அத்வைதத்தை முடிச்சு போட்டுக்கோ அப்படி சொல்றாரு அத்வைதத்தை முடிச்சு போட்டு காரியம் பண்ணு அப்படி சொல்ற மாதிரி அதையும் இதை உள்ளே முடிச்சு போட்டு வச்சு ஞாபகம் முடிச்சு போடுறது எதுக்கா நம்ம அடிக்கடி போட்டு வச்சு ஒன்னு ஒன்றுக்கு முடிச்சு போட்டு கடைசியில எதுக்கு என்ன முடிச்சு போட்டான்னு தெரியாது எந்த எதுக்கு வந்து முடிச்சு போட்டான்னு தெரியாம இது எதுக்கோ முடிச்சு போட்டுட்டோமே அப்படின்னு என்னுடைய மதர் நான் பார்த்துருக்கேன் ஒரு மூணு நாலு முடிச்சிருக்கும் என்னத்துக்கு நான் ஒன்று ஒன்னுக்கு தெரியாத நாலு விஷயம் இருக்கேன் அப்படின்னா நான் அவர் சொல்லி வரிச்சாச்சிருவேன் அப்புறம் கடைசியில் அது வந்து நான் எதுக்கு போட்டேன் அதுதானே பகவானோட மகிமை நம்ம என்ன பண்ண அத்வைதம் ஒரு பிடிச்சி போடுவோம் ஓராயிரம் முடிச்சு போட வேண்டாம் அதனால இது தர்மசாஸ்திரம் முடிச்சு இது வந்து உபாசனை இது அது என்னென்னா போட்டா எந்த முடிச்சு எதுன்னு தெரியாமல் போயிடும் ஆகினால அத்வைதம் ஒரே முடிச்சு மனசுல வச்சுரும் உள்ளுக்குள்ள அதை பலமாக வைத்துக்கொண்டு காரியம் பண்ணப்பா கஷ்டம் இப்ப அடுத்தது விரோதிக்கிறது இல்லைங்கிறீங்க அப்ப துவைத்தம் ஆல்சோ அக்சப்ட் பை யூ என்ன உங்களுக்கு ரெண்டு மத்தம் ரெண்டு கல் இருக்கு அத்வைதமும் இருக்கு விட மாட்டேங்குது அத்வைதமும் இருக்கு துயதமும் இருக்கு நீங்க ரெண்டையும் ஒத்துவிட்டீங்க அப்ப என்னன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் சத்து இருக்குன்னு தான் ஒத்துண்டதாகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா சொல்லுவோம் எங்களுக்கு அது கஷ்டமே இல்லை இது மாயை இந்த துவதம் எங்களுக்கு சத்தியமல்ல மாயையே நாங்கள் மாயன்னு புரிஞ்சுன்னு காரியம் பண்ணுவோம் मायजा मायजा तत्वतो நியசன்திதிய மாய நானியோய்ட்டோற்ற அதுவை காரணம் ையம் ந காரியாரணையோ துல்லிய சமசப்தா அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு இப்ப அப்பா காரணம் அப்பாவும் இருக்கார் சில இடங்களில் அழிஞ்சு காரியமாறதுல காரணம் இருந்து எந்த காரணத்தை எடுத்துக்கிறீங்க காரணம்ன என்ன காரியா பிரம்ம பரிணாமவாதிகள் பிரம்ம பரிமா பரிணாமவாதிகள் எல்லா மதம் எல்லாம் விசிஷ்டாத் சைவ சித்தாந்திகள் எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கு விடுவிக்கிறதுக்கு எவ்வளவு பிரயத்னம் பண்றார் பார்வம் இந்த பரமாத்மா ஜீவாத்ம பேதத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு கவுடபாதாச்சாரியார் எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணுறாருன்னு தெரியுது பாருங்க இப்போ அது அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ ரெண்டு மூணு விஷயம் ஒன்று முதல்ல வேதமே பிரமாணம் இல்லைன்னு புத்த மதம் இதெல்லாம் நான் உங்களுக்கு சில இதெல்லாம் புத்தர் வரத்துக்கு முன்னால் புத்தருடைய பாப்புலாரிட்டி அவ்வளவு புத்தர் வந்து புத்தர் வரத்துக்கு முன்னால் வைதிக தர்மம் இருந்திருக்கு தேசம் முழுவதும் இருந்திருக்கு வேத தர்மம் இருந்திருக்கு வர்ணாசிரம தர்மம் இருந்திருக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு அங்கங்கே எல்லாரும் ஹோல் கண்ட்ரி இவ்வளவு பெரிய கண்ட்ரி இன்னும் கூட புத்தர் பிறந்த ஊரில் இன்னும் வைதிக தர்மம் இருக்குது அவ்வளோ கம்யூனிஸ்ட்டு மாவோயிஸ்ட்டு சண்டையெல்லாம் போட்டுருந்தா கூட அங்கே இன்னும் இருக்குது வைத்திக தர்மம் எல்லாம் இருக்குது ராஜாவே வந்து தன்னோட அப்பா அம்மா குடும்பத்தையே சுப்பாக்கி வச்சு சுட்டா கூட அவங்க கடைசியாக சம்ஸ்காரம் பண்ணுறவங்க ஒரே மாதிரி வச்சு வைத்திக சம்ஸ்காரம்தான் பண்ணான் பார்த்த பேர் தர்மக்கு ராகவேஷம் எப்ப எப்படி உருவாகும் மாயோட பிரபாவம் எப்படிப்பட்டது கண்டே பிடிக்க முடியாது அது எதுக்குள்ள வேணாலும் என்ன பண்ண முடியும் ஆக சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்காக இருந்த ரிஷிகளால் வழங்கப்பட்ட வேதங்கள் தர்மங்கள் அதில் நிறைய நியமங்கள்லாம் இருக்குது நம்ம பார்க்குறோம் மகாபாரதம் படிக்கிறோம் எத்தனையோ இத்திஹாசங்களை படிக்கிற போது தெரிகிறது அதில் சூக்மங்கள்லாம் இருக்குது நம்ம முந்தாலியத்துக்கு படித்தோம் காரால் அவ்வளோ நேரம் ஏழாவது நாள் யுத்தம் முடிஞ்சு அவமாக அவம இடத்துக்கு போயிட்டால் ஒருத்தங்கூட யுத்த கதையை பேசாமல் சந்தோஷமாக இருந்தான்னு சொல்லியிருக்கு அப்போ என்ன சொல்லணும்னா வந்து எல்லா இடத்துலையும் சொல்லணும் இல்லையா அதில் வந்து ஒரு இடத்துலையாவது துரியோதன மட்டம் தட்டம்னு நினச்சி பேசலை துரியோதன்கிட்ட இருக்கிற நல்ல சுபாவத்தையும் சொல்லாமல் விட்டதில்லை வியாசர் அதே மாதிரி தர்மராஜா கிட்ட இருக்கிற தோஷத்தையும் சொல்லாமல் விட்டதில்லை ஆனஸ்டா நடுநிலைமையோட வியாசர் பேசுற கொண்டு போறார் மகாபாரத் ஏன்னா அது நடந்ததை அப்படியே சொல்றார் இதிகாசம் அப்ப புத்தர் வர்றதுக்கு முன்னால வேத தர்மங்கள்லாம் இருந்திருக்கு இது பண்ணிருக்கு ஆனா யாக கர்மாவில் ரொம்ப ஊறிட்டாங்க வேதத்தினுடைய பரம தாத்பரியம் என்னங்கிறது தாம் போய் கர்மா பலமாயிடுது ரிச்சுவல் மயமாயிடுது அவன் யாகம் பண்றதே பெருசா போயிடுது பெருசு பெருசா சோம யாகம் என்ன வாஜப்ப யாகம் எங்க பார்த்தாலும் அது பெருசா இருக்கு ராஜாக்கள்லாம் அதெல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சுட்டார் பார்த்தார் இவர் புத்தர் புத்தருக்கு அதுல என்னன்னு புரியல தாத்பரியம் புரியல அது யாகத்தை எல்லாம் நிந்தனை பண்ணார் இந்த யாகத்துக்கு பிரமாணம்னு சொல்கிற வேதத்தை ஒத்துக்கலை அப்புறம் என்ன நான் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி தனியாக போய் போதி மரத்தடியில் ஞானம் அடையிறேன்னு போயிட்டார் ஆனால் அவர் வந்து முயற்சி பண்ணார் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது கண்ணால் கண்டதும் பொய் அப்படி சொன்னார் காதால் கேட்டதும் பொய் இது புத்த கருத்து தீர விசாரிப்பதே காதால் கேட்டதும் பொய்ன்னா சாஸ்திரம் ஸ்ருதி இது புத்த மத பழமொழி கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க முதல்ல வேண்டாம் சொல்லவர் புத்தர் ஆனா அவர் ஒரு கத்திரியர் ஆகையினால் என்ன அவருடைய அந்த பரம வைராக்கியம் வந்து அவருடைய முகம் அவருடைய அமைதி சாந்தம் ஆனால் அவருக்கு இந்த சம்ஸ்காரம் ஜ இந்த ஜீலில் ஏதோ சம்ஸ்காரம் இருக்குது அது மறந்துடக்கூடாது அந்த ஜீலில் ஒரு சம்ஸ்காரம் இருக்குது அந்த மரபில் ஒரு மரமணுல ஒரு சம்ஸ்காரம் இருந்திருக்கு அதனால அவர் வந்து போதி உட்கார்ந்தார் அப்புறம் அவருக்கு ஞானம் வந்தது அந்த ஞானம் வந்த உடனே அவர் வந்து அதை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் அவர் பெரிய எல்லாருக்கும் ஊர் ஊரா போய் சன்னியாசமே கொடுத்தார் நான் ஒய்ஃபுக்கே சன்னியாசம் கொடுத்தார் தம் பையனை குழந்தைக்கு சந்நியாசத்தை கொடுத்தார் பெரிய கோஷ்டியே சேர்த்தார் அப்புறம் மடத்தை உருவாக்கினார் ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் பண்ணது இந்தியாவில் முதல்ல புத்தர் தான் அது வரைக்கும் நம்ம மதத்துக்கு ஆர்கனைசேஷன் மட்டெல்லாம் கிடையாது எவ்வரி இண்டிவிஜுவல் கிரகஸ்தாசிரமம் வந்து ஒரு மட்டன் ரா கிடையாது பின்னால வந்தவங்கதான் பண்ணாங்கன்னு ஒரு வாதம் இருந்து அதை பத்தின இதா சொல்லு அந்த ரொம்ப ஓவர் கான்ட்ரவர் நான் நுழையல இருக்கு சொல்றேன் இதுல என்னாச்சு முதல்ல ஒரு குரூப் என்ன பண்ணிட்டு கர்மாவை கண்டனம் பண்ணதுனால எல்லாம் டிப்ட்டு அவங்க சாமான்ய தர்மத்தை கடைபிடிச்சுன்னு தியானம் அழிந்துட்டு இருந்தாங்க புத்தமதான் என்ன பண்ணி நாடு முழுக்க எல்லா பக்கமும் என்ன பண்ணிட்டுன்னா சாமான்ய தர்மங்கள் எல்லாம் சத்தியம் பேசுறது நேர்மையா இருக்கிறது ஒழுக்கமா இருக்கிறது தூய்மையா இருக்கிறது ஆனால் சில கொள்கைகளை வந்து விட முடியல அவரால் மறுபருவி கொள்கையை விட முடியல தேரி கர்மா விட முடியல இதெல்லாம் வேதத்தோடு தான் ஆனால் அதை அடாப்ட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் ஜென்மாலாம் இருக்குன்னு ஒத்துனுட்டாங்க ஈஸ்வரனை ஒத்துக்கல ஜென்மாவை ஒத்துண்டாங்க ஆத்மா ஒத்துட்டாங்க ஆத்மா பலன்னு சொன்னாங்க ஆனா ஆத்மா மிச்சான் எல்லாம் ஒரே ஆத்மா மிச்சம் அப்பன்னா ஒழுக்கம் எதுக்காக கடைப்பிடிக்கணும்னா இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்கு எதுக்காக கடைபிடிக்கணும்னாங்க ஒரு பிடிப்பு இல்லாம ரெண்டும் கெட்டானா போச்சு ஜென்மாந்தரத்தையும் ஒத்துக்கிறாங்க இதெல்லாம் ஒத்துக்கிறாங்க இதெல்லாம் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் இது ரொம்ப வருஷமா பாப்புலராக இருந்திருக்கு புத்த அப்புறம் வேதத்தில் கர்மா விசாரம் பண்ணி வேத புத்த மதத்தினுடைய குணதோஷங்கள் பண்ணி குமாரில பட்டர் தான் முதல்ல புத்த மதத்தினுடைய தலைவரை வென்றதாக சரித்திரம் சொல்கிறது ஹிஸ்ட்ரி சொல்கிறது பட்டர் புத்த போய் ரொம்ப காலம் படித்து சாஸ்திரத்தை படித்து அப்புறம் வந்து திரும்பவும் வேத அவங்க சொல்கிறதில் இருக்கிற குணதோஷங்களை எல்லாம் பார்த்து அந்த தர்மபாலருங்கிற அந்த பௌத்த மத தலைவரை எந்திரம் படிச்சாரோ அவரே வாதத்தை கூப்பிட்ட சொல்றாங்க இந்த வளர ஆரம்பிக்கிற போது என்ன ஆச்சு பழைய கர்மகாண்ட குமாரில பெற்ற வந்து உமித்தியில் விழுந்தது வந்து குரு துரோகத்துக்குன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க ஆனால் உண்மையான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு வருஷம் அவர் குடுமியும் பூணலையும் எடுத்துட்டு பௌத்த மதத்தில் இருந்து படித்ததுனால தான் அந்த பன்னெண்டு வருஷம் நான் குடுமி பூணல் இல்லாமல் இருந்தது பாபம் அந்த பாபத்தை போக்குறதுக்கு என்ன உமித்தியில் என்ன நான் விட்டு சரீரத்தை விடுறேன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணதாக இன்னொரு சரித்திரம் சொல்கிறது இந்த கதைக்குள்ளே எவ்வளோ குழப்பங்கள் பாருங்கள் இது என்ன சும்மா தெரிஞ்சுக்கோ நிறைய பண்ணணும் அதுமம் சாமானிய தர்மம் மாத்திரம் இருந்தா போறாது அக்னிஹோத்ரா கர்மாக்கள் எல்லாம் விசேஷ தர்மம் சொன்னார் பாட்ட மதம் குமாரில் பட்டிருந்தாலும் பாட்ட மதம்னே பேர் பிராபாகர மதம் பாட்ட மதம் இதெல்லாம் வேத பிரமாணத்தை நிரூபித்தாங்க பழபிடி வேத பிரமாணத்தை நிரூபித்து சொல்கிற போது என்னென்னா இது உபாசனாவாதிகள்லாம் வந்தாங்க இந்த புரா பௌராணிகர்கள் இந்த குரூப்பெல்லாம் வந்து சங்கராச்சாரியர் காலத்திலேயே இந்த தந்திரசாஸ்திரம் இருக்கு இந்த பாஞ்சராத்திரம் வைகாரம் கோயிலில் பூஜை பண்ணுறோமே இதெல்லாம் தந்திரசாஸ்திரம் தான் பேர் பழனி முருகன் கோயிலில் பூஜை பண்ணுறது குமார தந்திரங்கிற ஒரு தந்திரசாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் பூஜை பண்ணுறது மந்திரம் தந்திரம் யந்திரம் யந்திரம்னா என்ன சக்கரம் இந்த மாதிரிலாம் போடுறது அப்புறம் மந்திரம்னா வாழை திறந்து சொல்கிற இந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறது வாயை திறந்தால் திரு திறக்காடானு சொல்கிற மந்திரம் நம்பூரி திறக்கிறது இல்லையே அதனால் அங்கே கேரளா அவர் மனசுக்குள்ளேயே தான் சொல்லிட்டு பண்ணுவார் அப்புறம் வந்து எந்த தந்திரம்னு சொன்னால் அந்த பூஜைலாம் பண்ணுறோமே பாத்திரம் வச்சுக்கிறது தண்ணியை ஊற்றுறது இப்படி பண்றது பூவை போடுறது இப்படிதான் தந்திரம்னு மந்திரம் தந்திரம் யந்திரம் இப்படி எல்லாம் உபாசனை வர ஆரம்பிச்சு பௌத்த மதத்துடைய பௌத்த மதத்திலேயே தாக்க ஆரம்பிச்சிருக்கு புத்த மதத்துலேயே அப்புறம் அவருக்கு வழிபாடுகள் தொடங்கப்பட்டன நான் இப்போ வந்து சிட்னியில் போனேன் ஒரு பெரிய அது வந்து கொரியன் ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி போனேன் ஒண்டர்ஃபுல் மொனாஸ்ட்ரி இந்த மாதிரி மனாஸ்ட்ரி எல்லாம் பார்க்கவே முடியாது அப்படி ஒரு மனாஸ்ட்ரி ரொம்ப அழகாக இருக்கு இந்த மனாஸ்ட்ரி அதில் வந்து சத்தமே அமைதினா அமைதி நம்ம ஆசிரமத்துக்குள்ள ஆயிரத்தி எட்டு சத்தம் இருக்கு அங்கே போய் பார்த்தா அந்த அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அந்த மனாஸ்ட்ரி அங்கே எல்லாம் அந்த குழந்த புத்தராகவே அழகாக எங்கே பார்த்தாலும் அந்த பொம்மை பொம்மையாக வச்சுருந்தாங்க எல்லாம் கருந்தல்லே பண்ணி அது நல்லா சப்பி பொம்மை புத்தர் புத்த மாதிரி விளையாடுற மாதிரி அப்புறம் நுழைஞ்சேன் இதுதான் கோயில் நினைச்சுட்டேன் முதல்ல அங்க ஒரு தேவி இந்த புத்திஸ்ட் மனாசி ஒரு தேவி அது தேவி மாதிரியும் சொல்ல முடியல அப்படி இருக்கு அyle vandu 1000 edal thamara ad mele oru idu panni vechiruka appra anga oru board vechiranga unoda prartharay ella sollidhu elidhi podu unoda dhaan seriyaga apdina appra innum oru 2 dollar potta 2 dollar oru darva potta adukulla oru pottiulla surutti surutti potturanga ellathiyum eda elidhi podu adu eduthu paaru eduthu paatha adu unoda palam irukko apdina eno pottrundhudhu adu undirundhudhu அப்புறம் வந்து இன்னொன்று எழுதினாங்க ஒரு ப்ரேயர் அங்கே ஒரு நிறைய டைப் ஆஃப் ப்ரேயர் பேப்பர் வச்சுருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அது அதெல்லாம் நம்ம ஊரில் வேணும் அதாவது அது எப்படின்னா அங்கே வந்து நிறைய ஒரு பேப்பர் இருக்கும் ஃபேமிலி ப்ராப்ளத்துக்கு ஒரு ப்ரேயர் அப்புறம் வந்து ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு ஒரு ப்ரேயர் இப்படி நிறைய ஷீட்டு எல்லா லேமினேட்டட் ஷீட் நம்ம பிரம்மச்சாரி இங்கே பார்த்து பிரார்த்தனை ஒன்று அது மாதிரி ஷீட் ஒரு பதினஞ்சு இருபது இருக்குது அதில் எதை வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி அந்த ப்ரேயர் அங்கே பண்ணலாம் ஏதோ எனக்கு ஆறு ஏழு மடங்கு இருக்கும் மேல அந்த அஞ்சு புத்தர் சேர்ந்த வாக்கில வச்சிருக்கு ஒரு ஒரு புத்தரும் கண்டிப்பா இருபத்தி அஞ்சு அடி வயர் இருக்கு இப்படியே பார்த்தா இது என்ன ஆச்சுன்னா எந்த புத்திசம் சாமான் தர்மம் போரும் பிலாசபி தத்துவஜானம் போரும் சொல்லித்தோ அந்த புத்திசம் அதுதான் நிறைய ஹிஸ்டாரிக்கலா என்ன சொல்றாங்கன்னா நம்ம கோயில் வழிபாடுகளுக்கு காரணமே புத்த மதம் விக்ர ஆராதனை இருக்காங்க அப்படி ஒரு அப்படி ஒரு சாரார் சொல்கிறாங்கிறதுல எவ்வளவு பிரமாணம் இன்னும் டீப்பாக நான் பார்க்கல அப்போ அது வழிபாடாக ஆரம்பிச்சிட்டாங்க புத்தருக்கே ஊதுபத்தியை பொறுத்துறது ஆச்சு அபிஷேகம் பண்ணுறது இல்லை அவ்வளோதான் ஒரு விதமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அதனுடைய தாக்கம் வந்தது எல்லாம் சேர்ந்து வேதத்தில் வேறு உபாசனை எல்லாம் இருக்குது வேதத்தில் எதுவும் கோவிலோ சிவனோ சிவலிங்கமோ பூஜையோ வேதத்தில் சொல்லலையே எல்லா ஹிரணிய கர்ப்ப உபாசனை அந்த உபாசனை பிராண உபாசனை தானே ஒரே பிராண உபாசனை மனோமய விசிஷ்ட பிரம்மோபாசனை இப்படி எல்லாம் தான் பார்க்கணும் வேதம் முழுக்க அப்புறம் கோயில் விக்கிரகம் ஆராதனைங்கிறதெல்லாம் வந்து தந்திர சாஸ்திரங்கள்ல வந்து அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா ஒரு பக்கம் கர்மா வேதத்தினுடைய தாத்பரியம் கர்மானு பிடிச்சு இன்னொரு பக்கம் என்ன ஆச்சுன்னா கர்மா பண்ணினா போராது உபாசனை வேணும்னு சொன்னாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னா பழமினி எல்லாம் வராதுன்னு சொல்லி அப்புறம் புத்த மதம் வந்ததுனால என்ன தத்துவ சிந்தனைக்கு ஒரு ஊக்கம் ஏற்பட்டதுல தோன்றிருக்கிற ஏற்றுக்கொண்டு கருத்தை சொன்னதாக இருக்கும் அல்லது வேதத்தை மறுத்து பேசியதாக இருக்குமே தவிர வேதத்தை விட்டு விலக முடியாது தான் காரணமா இருக்கு அது பொதுவாக இந்தியாலும் உலகத்தில் மத்த மதங்களை விட்டுடு பொதுவா இந்தியாவில் தோன்றிய மதங்கள் ஒன்று வேதத்தை ஏற்றுக்கொண்டு பேசி இருக்கக்கூடும் இல்லாவிட்டால் மறுத்து பேசி அப்படி இருந்தாலும் தாக்கம் பிரமாணத்தை கொண்டு வராங்க அவன் என்ன சொல்றான் உங்களு நாங்க ஒத்துக்கல ஆனா சொல்லி இருக்கேன் அப்படிங்கிறான் சூன்யவாதத்தில் எடுத்துக்கிறாங்க இந்த வார்த்தை உங்கள் உங்கள் வேதத்துக்குள்ளேயே இப்படி கருத்து இருக்கிற போது அந்த கருத்தை நீக்கி அந்த அதுக்கு என்ன பதில் சொல்வேன் நீ அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு நம்ம அதுக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்கிறோன்னு வச்சு இப்படிலாம் எதுக்குன்னா இப்படி எல்லாம் சிந்திக்க தூண்டி மெய்ப்பொருளை உணர்கிறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் அது என்ன ஆயிடுறது நான் ஒரு ஒரு நம்ம ஸ்டக்காய் ஒரு ஒரு லெவலில் நாம் எல்லாமே நமக்கு தேவை எது நமக்கு தேவை இல்லைன்னு சொல்ல முடியும் இப்போ இந்த ஆசிரமத்தில் நமக்கு குளிக்கணும்னா தண்ணி வேணும் எது எல்லாம் சாப்பிடணுன்னா கூட எல்லாம் விட்டமின்லாம் வேணும் நரிஷ்மெண்ட்டுக்கு எது வேண்டாம் நம்ம சொல்ல முடியும் அது என்ன ஆகிடுறது எதாவது ஒன்றும் இல்லை நாம அப்படியே ஸ்டக்கார போதாக ப்ராப்ளம் அதுக்காகத்தான் இவ்வளவு எஃபர்ட் எடுக்க வேண்டியது துவைத்திலே இப்படி ஸ்ட்ராங்காக இருக்காதேப்பா துவைத்தத்தை உன்னை நான் சொல்லலை விட முடியாது ஆனால் அத்வைத ஞானத்தோட துவைத்த விவகாரம் பண்ணினியானவகாரம் வந்து மனசுல பாதிப்பை ஏற்படுத்தாது சுக துக்கங்களை உண்டு பண்ணாது நீ வந்து நித்திய முக்தனாக இருக்கலாம் அதுதான் இவங்க என்ன சொல்றாங்களா இல்ல இல்ல துவைத்தான் துவைத்தாரிய துவைத்தில தான் இது பண்ண முடியும் இவ்வளவு தூரம் பகவான் ஆகோ போகோன்னு தூக்கி வச்சுட்டு அவரும் அவரு அவரும் மித்யா நானும் மித்யான்னு எப்படிப்பா சொல்றது இவ்வளவு வருஷமா நான் அவரை வந்து சத்தியம்னு நினச்சி அவரை பூஜை பண்ணியிருக்கேன் அந்த பகவானை சர்வஜனை சர்வேஸ்வரனை சர்வாதிஷ்டாத பூஜை பண்ணியிருக்கேன் நானும் அல்பஜன் அல்ல அல்பசக்திமானு புரிஞ்சுட்டு இருந்திருக்கேன் இப்படியெல்லாம் இத்தனை வருஷமா நான் பூஜை புரஸ்காரம் ஜபம் எல்லாம் பண்ணிட்டு பகவானுடைய இதுவும் மித்யா என்னுடைய சரீர மனசு புத்தி மித்யான்னு சொல்றதுக்கு எனக்கு ஒப்பா அப்படிங்கிற அர்த்தத்துல இதெல்லாம் சொல்றாரு வாங்க வழிக்கு அத் காரணம் எப்ப சொன்னீங்களோ காரண காரியம் ரெண்டு சமசத்தா அப்படி சொல்ற சமசத்தா ஆயிடுறது அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அதுல தோஷம் வரும் சமசத்தா காரிய காரணமாக இருந்தாலும் நாங்க வந்து நீ நினைக்கிற மாதிரி பிரம்ம பரிணாம காரணம் சொல்லல பிரம்மத்தை நாங்கள் விவர்த்த காரணமாக சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்ற இதுக்குதான் விளக்கம் அஜம் இந்த பேதம் இருக்கே இது மாயையா பித்தியத்தை அத்வை பரமார்த்தோஹி ஐந்தம் தத் உச்சியத்தை வேதம்னா என்ன காரியம்னு அர்த்தம் அத்வை காரணம் பேதம் காரியம்னு அர்த்தம் இங்கே என்ன சொல்கிறார் அந்த காரியம் மாயா காரியம் மாயையா பித்தியத்தை ஹேதம் இப்ப திரும்ப திரும்ப ஒரு கேள்வி வரும் சுவாமி இந்த மாயையா மாயையினால் மாயா என்ன என்ன அதுதான் கட்டாகாசாரத்துல சொல்லிருக்கோம் நம்ம இப்ப வந்து இந்த குடத்துக்குள்ள இவ்வளவுதான் இடம் இருக்கு இதுல வந்து இத்தனை பேர் இந்த இடம் கம்மி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீ கட்டடத்தை சின்னதா கட்டிட்டு இடத்த கம்மிங்கிற இடம் பரிசா தான் இருக்கு இடத்த கம்மின்னு சொல்ற போது நீ வந்து கட்டடம் அந்த அளவுக்கு தான் கொள்ளுங்கிற அர்த்தத்தில் சொல்லிட்டு நீ ஆக இது வந்து மாயையா பித்தியத்தை இந்த கட்டடத்தினால நீ இதைப்படுத்துற ஆகாசத்தை வாஸ்தவமான பேதம் கிடையாது ஆகாசத்துக்கு வாஸ்தவம் கிடையாது உபாதி பேதமே தவிர வாஸ்தவம் இல்லை அந்த உபாதி எதனால கற்பிக்கப்பட்டதுன்னா மாயா கற்பி வைச்சி நமஸு ஜம் கல்ஷ காலக்கலன வைச்சி மாயவீவ விஜம்பயா யோகீவயே श्री गुरु देहं தஸ்மஸ்ரீ குருமூர்த்து சொல்றோம் தேகம் பிராணமீந்திர மாயக்கல்வியமோ எத்தனை ஜிர்தனமிஸ்ஃரந்தம் சதா அகமிக்கோ மாயையா நமக்கு தெரியுமே மாயக்குள்ளதெல்லாம் புரியவே மாட்டேங்கிறது அடுத்த வகுப்புல விளக்க முடியாது விளக்க முடியாது என்று நன்றாக ஒரு விளக்கு விளக்கிடுவோம் கைவல்லிய நவநீதம் இருக்கே கைவல்ய நவநீதத்தில் ஒரு பாட்டு இருக்கு இந்த ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொன்பது அறுபதுக்குள்ளே வரும் இந்த பாட்டு மாயை என்பது என்ன மாயை என்பது ஏது உடைய யார் வருவானேன் வந்தது அப்படி ஒரு பாட்டு கைவல்லிய நவநீதம் மாயு சுருக்கமாக ஒன்று சொல்லி முடிச்சு விடுறேன் என்ன நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க நான் அடிப்படை சொல்றது இப்போ வந்து தங்கம் நகை சொல்றோம் இல்லையா உண்மையில அங்கே இருக்கிறது என்ன தங்கம் தானே அப்போ ஏன் நகைன்னு சொல்றோம் அது வேற வேறையா தெரியுது சுவாமிலே அதுக்காக சொல்றோம் வேற வேறையா தெரியறதுனால அந்த சொல்லுக்கு ஏதாவது பொருள் இருக்கா இல்லவே இல்லையா அப்போ வளையல் அழிச்சு இந்த செய்யா மாத்திக்கிறோம் எல்லாத்தையுமே அழிச்சு திரும்ப கட்டியா பிஸ்கட்டா ஆக்கிடலாமே அப்ப எங்க போச்சு நகை தான் போயிடுச்சு தெரியல எப்படி போச்சு அதுக்குள்ளது புரிய வரு கஷ்டப்பட்டாலும் நினச்சுண்டே இருந்த விஷயத்தை விளக்கிறதுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்ல சுவாமிஜி எனக்கு மாயை மாற்றம் புரியாத வரைக்கும் நான் இந்த பிரம்மத்தை ஒத்துக்க போறதில்லை தீர்காஷ்ணா ஓம் ஈஸ்வரோ குருமே வியோமத்யாப்தேகாய்ணூர்த்தே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்கள் மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயே செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றிப் போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாதிகி ஜகன் மாதா புவனேஸ்வரி தேவிக்கீ சத்குருநாதிகி